நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் புதுடில்லியில் உள்ளது இரண்டு சாக்சபோன் இசைக்கருவியை கண்டுபிடித்தவர் அடால்ஃப் சாக்ஸ் மூன்று தண்ணீருக்கு அடியில் உள்ள ஒலியை அளக்கும் கருவியின் பெயர் ஹைட்ரோஃபோன் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று விமானத்தில் உயிர்காக்க உதவும் பாரோசூட்டை கண்டுபிடித்தவர் யார் இரண்டு இந்தியாவின் பின்கோடு எண் எங்கிருந்து தொடங்குகிறது மூன்று மவுண்ட் ஒலிம்பஸ் எந்த நாட்டில் இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி